வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனா வீடு கட்டுகிறவர்கள் ஆண்கள் அதை வீடாக வைத்திருப்பவர்கள் பெண்கள் ஆம் வீடு கட்டுகிறவர்கள் ஆண்கள் அதை வீடாக வைத்திருப்பவர்கள் பெண்கள் என்கிறது ஜப்பானிய பழமொழி நன்றி வணக்கம்